வணக்கம் நேயர்களே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வாரவாரம் நம்ம சின்ன குழந்தைகளோடு அழகிய தமிழ் பேசும் குரலை கேட்டு ரசித்துக் கொண்டே வருகிறோம் இந்த வாரம் விறுவிறுப்பான பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது ஹோம்புஷ் தமிழ் பாடசாலை வென்ட்வர்த்வல் தமிழ் பாடசாலை செவன் ஹில்ஸ் பாலர்மலர் ஆகிய பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவியர்கள் நமக்காக விறுவிறுப்பான பட்டிமன்றம் வழங்கியிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியன் சொசைட்டி ஆப் கிராஜுவேட்ஸ் தமிழ் இவங்க 23 வருடமா தமிழ் போட்டி நடத்தி வராங்க இங்க கிடைச்ச தளம் தாங்க நம்ம குழந்தைங்க பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு நாம் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க நேயர்களுக்காக இதோ உங்களுக்கு இந்த பட்டிமன்றம் பட்டிமன்ற தலைப்பு புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் முன்னேறுகிறதா பின்னடைகிறதா நாம் வெளிநாடு வர கடவுச்சீட்டு வச்சிருக்கோம் ஏதாவது சந்தேகம் வந்தா நம்ம அங்கு அடையாளங்களை கேப்பாங்க முன்னெல்லாம் மச்சம் கால இருக்கு கையில இருக்கு தலையில இருக்கு அப்படின்றத சொல்லணும் இப்போ நம்ம கண்களை வச்சே அந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அடையாளம் என்பது ஒருவரை மற்றவர்களுடன் வேறுபடுத்தி காண்பிப்பதுதானே தமிழர்கள் எந்த வகையில் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் எழுபத்தைந்து நாடுகளில் சுமார் பனிரெண்டு கோடி தமிழ் மக்கள் இருக்கிறாங்களாம் காலம் காலமா இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பிருந்தே தமிழர்கள் வணிபம் செய்வதற்கு கடல் கடந்து போனாங்க அங்கேயே தங்கியவர்களும் உண்டு திரும்பி வந்தவர்களும் உண்டு இதே சொல்றேன்னா புலம்பெயர்ந்து வாழ்வது என்பது தமிழர்களுக்கு இன்று நேற்று தொடங்கிய ஒரு பழக்கமில்லை என்ற தொன்று தொட்டு வரும் ஒரு விஷயமாக இருக்கிறது நமக்கென்று விழாக்கள் வழிபாடுகள் கலை கலாச்சாரம் பாரம்பரிய விளையாட்டுக்கள் இசை மருத்துவம் இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் நாம் தாய்நாட்டில் விட்டுவிட்டு வருகிறோமா இல்லை அடுத்த தலைமுறையினருக்கு நாம் கொண்டு போகிறோமா இதைப்பற்றி பேச வருகிறார்கள் நம் குழந்தைகள் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் முன்னேறுகிறதே எனும் அணியில் பேச சாலை காவியா சாலை மணிமுடியின் சலோமியா ரவீந்திரன் புரோதினி கிருபாகரன் பின்னடைகிறதே எனும் அணியில் பேச வருகிறவர்கள் ஹரிணி மகேந்திர பிரபு பிரீத்தி சக்தி சிவபாலன் புவன் செந்தில் முதலாவதாக பின்னடைகிறதே எனும் அணியில் பேச அழைக்கிறேன் ஹரிணி மகேந்திர பிரபு இங்கு கூடியிருக்கும் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் முன்னேறுகிறதா அல்லது பின்னடைகிறதா என்பதே தலைப்பாகும் இது மிகவும் அருமையான தலைப்பு முதலில் இந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்வோம் புலம்பெயர்ந்த நாடு என்றால் என்ன ஒரு மனிதன் தனது பூர்வீகத்தை விட்டு எந்த ஒரு நாட்டிற்கு புலம்பெயர்ந்து சென்று வாழ்ந்தால் அந்த நாடே புலம்பெயர்ந்த நாடே என்கிறோம் முன்னேறுகிறது என்றால் முன்னோக்கி செல்வது ஆனால் பின்னடைகிறது என்றால் பின்னோக்கி செல்வது அல்ல பின்தங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் அடையாளம் தமிழர்களின் அடையாளம் புலம்பெயர்ந்த நாடுகளில் முன்னேறுகிறதா அல்லது பின்னடைகிறதா என்பதை எப்படி உறுதி செய்ய வேண்டும் ஒரு அளவுகோல் வேண்டும் அல்லவா தமிழர்கள் புலம்பெறுவதற்கு இருந்த அடையாளத்திற்கும் இப்பொழுது மிஞ்சிருக்கும் அடையாளத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை வைத்து அளவிடலாம் அல்லது புலம்பெயர்ந்த மற்ற இனத்தவர்களும் ஒப்பிட்டு அளவிடலாம் தமிழர்களின் அடையாளம் என்றால் புலவை கட்டுவதிலோ பொட்டு வைப்பதிலோ மட்டுமல்ல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வார்கள் அது ஒரு வகையான திமிர் இந்த உலகத்தில் வேறு எந்த இனத்தவர்களுக்கும் இல்லாத ஒரு உணர்வாகும் இந்த உணர்வு நாம் அடையாளம் என்கிறோம் தமிழர்களுக்கென ஒரு சிறந்த பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது வரலாறு மொழி வாழ்க்கை முறை இருக்கிறது அவை அனைத்தும் நமது தமிழ் அடையாளம் ஆகும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இவ்வகையான தமிழர்களின் உண்மையான அடையாளம் பின்னடைகிறது என்பதே எங்களின் வாதம் தமிழர்கள் சங்க காலத்தில் புலம் பெயர்ந்தார்கள் இடைக்காலத்தில் புலம்பெயர்ந்தார்கள் ஏன் இப்பொழுது கூட புலம்பெயர்கிறார்கள் உதாரணத்திற்கு இருபதாம் நூற்றாண்டில் தமிழர்கள் மொரீஷியஸ் பர்மா பிஜி கயானா ரீயூனியன் தீவுகள் போன்ற பல இடங்களுக்கு புலம் பெயர்ந்தார்கள் ஆனால் இன்று அவர்களின் நிலை என்ன அவர்களுக்கு என்ன சொந்த அடையாளம் இருக்கிறதா இல்லை தங்களது மொழி பண்பாடு கலை கலாச்சாரம் ஆகிய அனைத்து அடையாளங்களையும் இழந்துவிட்டு அவங்களுடைய சொந்த குடும்ப வரலாறு கூட தெரியாமல் இருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி வருடம் ஒரு லட்சத்துக்கு பாத்திரமான தமிழர்கள் பிஜி நாட்டிற்கு புலம்பெயர்ந்தார்கள் அதில் இப்பொழுதே எண்பதாயிரம் தமிழர்கள் இருக்கிறார்கள் அதில் ஆறாயிரம் பேர்கள் தான் என்று சொல்கிறார்கள் அதில் ஐயாயிரம் பேருக்கு தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்று சொல்கிறார்கள் இதை யா முன்னேற்றம் என்று சொல்கிறீர்கள் பண்பாடு என்றால் என்ன ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய விழுமியங்கள் தான் பண்பாடு என்கிறோம் உதாரணத்திற்கு விருந்தோம்பல் அடக்கம் ஒழுக்கம் காதல் கற்பு மரியாதை வாய்மை வீரம் வெட்கம் மானம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இது போன்ற உயரிய பண்பாடுகள் தான் தமிழர்களின் உண்மையான அடையாளம் ஆகும் புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்கே இருக்கிறது நமது அடையாளம் விருந்தினர்களுக்கு நாம் விருந்தினர் சாப்பிட கூப்பிட்டால் விருந்தினர்களுக்கே நாம் ஒரு வேலையை கொடுக்கிறோம் நீங்கள் சாம்பார் செய்து வாருங்கள் நீங்கள் சட்னி செய்து வாருங்கள் நீங்கள் உப்மா செய்து வாருங்கள் என்று அவர்களுக்கே நாம் ஒரு வேலையை கொடுக்கிறோம் இதுவா தமிழரின் விருந்தோம்பல் இதை யா முன்னேற்றம் என்று சொல்கிறீர்கள் நாம் தமிழ் பள்ளியில் தமிழ் அழகாக பிடிக்கிறோம் ஒன்றாம் பாட புத்தகத்தில் அழகாக வாருங்கள் மாமா கதை சொல்லுங்கள் மாமா இங்கே உட்காருங்கள் மாமா என்று அழகாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் நாம் ஒரு வீட்டிற்கு போனோம் என்றால் புலம்பெயர்ந்த நாடுகள் பிள்ளைகள் வாங்கல்மாமா உட்காருங்கள் மாமா என்று சொல்லியா வரவேற்கிறார்கள் கண்டிப்பாக இல்லை அவர்கள் பாட்டிற்கு விருந்தினர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று ஒரு அறைக்கு உட்கார்ந்து தொலைபேசியிலோ கணிபுரியோ இருக்கிறார்கள் நாமே வற்புறுத்தி பேசினால் கூட ஒரே வார்த்தையில் முகத்தை கூட பார்க்காமல் யா குட் என்று சொல்கிறார்கள் இது வா தமிழர்களின் அடையாளம் இதையா முன்னேறுகிறது என்று சொல்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று ஒழுக்கமாக வாழ்வதே தமிழர்களின் அடையாளம் மரப்பாச்சியானாலும் அதற்கு மாறாப்பு போட்டு விளையாடு என்று சொல்லி தந்த நமது தமிழ் கலாச்சாரம் எங்கே இல்லை இங்கே பிள்ளைகள் புலம்பெயர்ந்த நாடுகளில் எப்படி வேணாலும் உடை அணிந்து கொள்கிறார்கள் அது மட்டுமில்லை ஒரு இடத்திற்கு நம் நேரத்துக்கு போகவில்லை என்றால் இது நமக்கே உள்ள குணம் என்று நாமே நம்மை கேலி செய்து மற்றவர்களையும் கேலி செய்ய நாம் அனுமதிக்கிறோம் இது தமிழரின் அடையாளம் இதையா முன்னேறுகிறது என்று சொல்கிறீர்கள் மயிர் நீப்பின் உயிர் நீக்கும் கவரிமான் என்ற மானத்தை உயிரை விட மேலாக கருதுவதே தமிழர்களின் அடையாளம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கண்ணியமாக வாழும் நமது அடையாளம் போய் ஒருவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற நிலை புலம்பெயர்ந்த நாடுகளில் உருவாகுகிறது இதுவா தமிழர்களின் பண்பாடு இதுவா தமிழரின் அடையாளம் இதையா முன்னேறுகிறது என்று சொல்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை இங்கு வசிக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் எத்தனை விதமான கலாச்சாரத்தை பார்க்கிறார்கள் எத்தனை விதமான வாழ்க்கை முறையை பார்க்கிறார்கள் அவற்றின் தாக்கம் இருக்கத்தானே செய்யும் அதனால் தன்னுடைய கலாச்சாரத்தையும் பண்புகளையும் விட்டு விலகத்தானே செய்வார்கள் எனவே புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் பின்னடைகிறது என்று ஆணித்தரமாக அடித்து கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் ரொம்ப பிரமாதமான பேச்சு ஹரணி பின்னடைகிறது அப்படின்னு சொன்னார் பின்னோக்கி செல்வதில்லை நம் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கும் விஷயங்கள் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதே அப்படின்னு ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தாங்க இந்த பட்டிமன்றத்துல கவரிமான் பேச்சு வந்ததால அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கூற நினைக்கிறேன் கவரிமான் மயிர் நீக்கின் உயிர் இழக்கம் அப்படின்னு சொல்லிதான் காலம் காலமா கேட்டுக்கிட்டே வரோம் நம்ம அதுக்கு எங்கெங்க அவ்வளோ முடி அதை இழக்க அது போச்சே அப்படின்னு சொல்லி இறக்க யோசிச்சிருக்கீங்களா திருக்குறளில் சொல்லி இருப்பது என்னன்னா கவரிமா அப்படின்னு சொன்ன அது ஒரு மிருகம் ஹிமாலய பனி பிரதேசத்தில் வசிக்கும் மிருகம் ஆங்கிலத்தில் யாக் என்று சொல்வார்கள் அதற்கு முடி இல்லாவிட்டால் அந்த குளிரில் தாக்குப்பிடிக்க முடியாமல் இறந்துவிடும் அது போலதான் நம்மளுடைய ஒழுக்கமான வாழ்க்கையும் அதில் தடம் புரண்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் உயிரை சீரழிக்கும் என்பதே இதனுடைய கருத்து இதெல்லாம் இருக்கட்டும் அவங்க இன்னொரு ஒரு சுவாரஸ்யமா ஒன்னு சொன்னாங்க இங்க உள்ள குழந்தைங்களை பாத்தீங்களா அவங்களுக்குன்னு தனி அறை யாரு வீட்டுக்கு வர்றாங்க யாரு போறாங்க யாரு வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க ஒரு விஷயமும் தெரியாது தானா அவங்களுடைய வண்டி அந்த பக்கம் ஓடிட்டு இங்க அம்மா அப்பாவோட வண்டி இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும் இப்படிதான் நம்மளுடைய இங்க உள்ள வாழ்க்கை அமைந்திருக்கிறது சரி இதை நம்ம புலம்ப ஆரம்பிச்சோம்னா இன்னும் போய்கிட்டே இருக்கும் அடுத்ததாக புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களுடைய அடையாளம் முன்னேறுகிறதே என்று பேச வராங்க கிருபாகரன் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நடுவர்களே என்ன நண்பர்களே எணி நண்பர்களே இந்த விவாதப் போட்டியை பார்க்க வந்திருக்கும் பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் புலம்பெயர் நாடுகளில் தமிழரின் அடையாளம் முன்னேறுகின்றது அல்லது பின்னடைகின்றது என்ற தலைப்பில் முன்னேறுகின்றது என்பதை வலியுறுத்த வந்துள்ளோம் வாதங்களை முன்வைப்பதற்கு முன்பு தலைப்பை வரையறுப்பது முதற் எனது கடமையாகும் அதாவது புலம்பெயர் நாடுகள் என்று நாம் பார்க்கும் பொழுது உலகளாவிய ரீதியில் தேன்மதுரத் தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற கூற்றுக்கு நிகராக நாம் திரும்பும் திசைகளிலெல்லாம் தமிழின் ஓசை ஒலிக்கின்றது இருந்தாலும் நாம் எமது விவாதத்திற்காக கூடுதலான தமிழர்கள் வாழும் ஆஸ்திரேலியா கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை அடிப்படையாக வைத்து எமது வாதங்கள் அமையும் முன்னேற்றம் அடைகின்ற தமிழர்களின் அடையாளம் எனும் போது பல முக்கியமான பிரிவுகளை உள்ளடக்க முடியும் தமிழரின் அடையாளம் என்பது தமிழின் அடையாளம் தமிழ் அப்படி புலம்பெயர் நாடுகளில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது என்று விரிவாக பார்ப்போமானால் வேறு எந்த விடயங்களையும் தொட வேண்டிய அவசியம் இருக்காது தமிழின் அடையாளம் எவ்வாறு வியாபித்து இருக்கின்றது என்பதை என தனியிலிருந்து வாதிடும் தோலி விரிவாக கூறுவார் அத்துடன் தமிழர்கள் முத்திரை பதிக்கின்ற கலைகள் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்டிகைகள் தொடர்பாகவும் எமது அணியை முன்னிலைப்படுத்தி பேசுவார் காவியா இவற்றைவிட தமிழர்களுக்கே உரித்தான பண்பாட்டு விளிமியங்களின் முன்னேற்றம் பற்றியும் கலாச்சார உடைகளின் பங்கு தொடர்பாகவும் மற்றும் தமிழர்கள் வழிநடாத்துகின்ற சங்கங்கள் தொடர்பாகவும் எமது தரப்பு வாதங்களை செல்வி சலோமியா முன்வைப்பாா் தமிழர்களின் அடையாளத்தை புலம்பெயர் நாடுகளை நிலைநிறுத்தும் காரணிகளுள் பொருளாதாரம் மற்றும் கல்வியாகவே ஆகியவை மிகவும் முக்கியமானவை வெறும் கையுடன் தமது சொந்த முயற்சியில் புலம்பெயர்ந்து வாழ நிலைப்பட்ட தமிழர்கள் தமது அறிவை பயன்படுத்தி பொருளாதார ரீதியில் வளர்ச்சி கொண்டு வருகின்றனர் என்பதை மறுப்பதற்கு தமது சொந்த உழைப்பை சிறிது சிறிதாக சேமித்து பங்கு சந்தையில் முதலீடு செய்து படிப்படியாக பொருளாதார வளர்ச்சி கண்ட பல தமிழர்கள் நம்மிடையே காண்கின்றோம் கட்டட நிர்மாணத்துறையில் கால்பதித்த தமிழர்கள் பல கட்டட தொகுதிகளை நிர்மாணித்து தமது பெயரில் பொருளாதார முன்னேற்றத்தை வெளிக்காட்டும் தமிழர்கள் தமிழர்களின் முன்னேற்றத்தை புலம்பெயர் நாடுகளில் நிலைநிறுத்துகின்றனர் இல்லையா மேலும் பிரான்சில் இருக்கின்ற லட்சம் என்ற என்ற இடத்திலும் கனடாவில் டொரண்டோ என்ற இடத்திலும் காணப்படுகின்ற தமிழ் கடைகளின் எண்ணிக்கையை நாம் யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அங்கு தமிழர்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமான பொருட்களையும் காணலாம் இது ஒரு முன்னேற்றம் என உறுதியாக கூறலாம் மேலும் ஆஸ்திரேலியாவில் காண்கின்ற தமிழ் சார்ந்த ஊடகத்துறைகளான மின் ஊடகம் மற்றும் அச்சு ஊடகங்கள் யாவும் தமிழரின் அடையாளத்தை வளர்க்கின்றன என்று கூறலாம் அல்லவா இன்னொரு முக்கியமான விடயம் தமிழர்களின் விலை முடியாத சொத்தான கல்வி சொந்த நாட்டில் அதாவது இலங்கையிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ அல்லது மலேசியாவிலேயோ தமது ஆரம்ப கல்வியை கற்றுவிட்டு தமது பட்டப்படிப்புகளை புலம்பெர்நாடுகளில் தொடர்ந்து தம்மை துறைசார் வல்லுநர்களாக வழிகாட்டி நிற்கின்றார்கள் எங்கள் தமிழர்கள் இது தமிழர்களின் அடையாளத்தை முன்னேற்றும் ஒரு நடவடிக்கை என ஏற்கொள்ளக்கூடாது உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் வழிவருகின்ற மஞ்சள் வழியட்டையை கொண்ட வெள்ளப்பக்கங்கள் என அழைக்கப்படும் அதாவது வொயிட் பேஜஸ் அதை எடுத்து பார்த்தால் தமிழர்களால் நடாத்தப்படுகின்ற வியாபார நிலையங்களின் விளம்பரங்களையும் விவரங்களையும் அங்கே காண இப்படி இருப்பது தமிழரின் அடையாளத்தின் ஒரு முன்னேற்றம் தானே எதிரணி முன்வைக்கும் கருத்துக்களை மறுதளிக்க மீண்டும் வருவேன் பொறுத்தவரை முன்னேற்றம் என்பது ஒரு வீதமாக இருந்தாலும் நூறு வீதமாக இருந்தாலும் முன்னேற்றம் முன்னேற்றம்தான் ஆகையால் புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் முன்னுகின்றது என்பதை வலியுறுத்தி தமிழர் என்று சொல்லடா புலம்பெர் தேசத்தில் தலை நிமிர்ந்து நெல்லடா என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் புரோதினி கிருபாகரன் நீங்க ரொம்ப நல்ல பொறுப்புள்ள தலைவியா உங்க அணியில வர்றவங்களும் என்ன பேச போறாங்கன்னு தெளிவா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி இங்கேயும் சிட்னியிலையும் இப்போ எவ்வளவோ தமிழ் பள்ளிகள் பெருகிவிட்டன சிங்கப்பூர் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே தமிழை நாட்டு மொழியாகவும் தேசிய மொழியாகவும் சிங்கப்பூர் சீன அதிபர் லீ குவான் யூ என்பவர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு நம்ம போனா கூட ரொம்ப நல்ல தமிழ் பேசிக்கொண்டே சிங்கப்பூர் நாட்டில் கால்பதித்து மிக சுகமாக சென்றுவிட்டு வரலாம் அப்படித்தானே அப்போ தமிழை அங்கீகரிக்கும் பொழுது ஒரு மொழியை அங்கீகரிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய நெறிகளையும் நாம் கண்டிப்பாக அங்கீகரிக்கிறோம் என்றுதானே அர்த்தம் பட்டிமன்றம் தொடர்ந்து கேட்கலாம் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாங்க நேயர்களே நாம இப்போ கேட்டுக்கொண்டே இருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்ட தாபனத்தின் என் குரல் நிகழ்ச்சி பட்டிமன்றம் தொடர்ந்து கேட்கலாம் வாங்க சரி இப்போ நம்ம தமிழர்களுடைய அடையாளம் பின்னடைகிறதே என்று பேச வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் முதல் எதிரணியினர் கூறியிருந்தார்கள் புலம்பெயர்ந்ததால் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுகிறார்கள் என்று எதிரணியினர் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளவில்லை நாட்டில் தமிழர்கள் முன்னேறியுள்ளார்களா அல்லது பின்னடைகிறார்களா என்பது தலைப்பு அல்ல புலம் பெய்த நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் முன்னேறுகிறதா அல்லது பின்னடைகிறதா என்பதுதான் தலைப்பு தலைப்பில் தமிழர்களின் அடையாளம் என்ற வார்த்தைகளையே மறந்துவிட்டார்கள் என்று நடுவர்களிடம் விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல புலம்பெயர்ந்த நாடுகள் பெரும்பாலும் பன்னாட்டு கலாச்சார நாடுகளாகும் இங்கே புலம்பெயர்ந்த தமிழர்களின் அடையாளம் பின்னடைகிறது என்பதில் என்ன சந்தேகம் எந்த ஆச்சரியம் ஒரு பாத்திர தக்காளி பழங்களை புளிந்தால் அது தக்காளி சாராகும் ஆனால் அதில் பருப்பு ரசப்பொடி சீரகம் போன்றவை கலக்கினால் அது ரசமாகும் ரசம் சுவையாகத்தான் இருக்கும் ஆனால் இங்கே தக்காளியின் அடையாளம் பின்னடைகிறது தக்காளியை தக்காளியின் நிலைமைதான் தமிழுக்கும் பன்னாட்டு கலாச்சார நாடுகளில் அதாவது புலம் நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் பின்னடைகிறது தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் பண்டிகை என்றாலே அது பொங்கல் பண்டிகை தான் விவசாயத்தையே பாரம்பரிய தொழிலாக கொண்ட தமிழன் நல்ல அறுவடை செய்த விளைச்சலை சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ல பொங்கல் வைத்து படைப்பதே இந்த பண்டிகையின் சிறப்பு இதுவே நம் அடையாளம் ஆனால் இன்றோ புலம்பெயர்ந்த நாட்டில் தமிழன் எங்கே விவசாயம் செய்கிறான் பொங்கலை முறையாக கொண்டாடுவதற்கு பொங்கல் நாளையே மறந்து விடுகிறார்கள் விடுமுறை இல்லாததால் வீட்டில் ஓடுகிறார்கள் இதுவா தமிழனின் இந்த பண்டிகையின் சிறப்பு எப்படி தெரியும் அடுத்த சந்ததிக்கு இந்த தமிழர்களின் அடையாளம் எப்படி போய் சேரும் எனவே தமிழனின் அடையாளம் பின்னடைகிறது மற்றொரு அடையாளம் கலைகள் தெருக்கூத்து கரகாட்டம் மயிலாட்டம் மொயிலாட்டம் கும்மிியாட்டம் பொ குதிரை போன்ற கலைகள் இங்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாததால் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் அதாவது டாக்கா இந்தியாவிலிருந்து கலைஞர்களை இறக்குமதி செய்கிறார்கள் ஒரு தமிழ்ச்சி புலியை முரத்தினால் துரத்தினால் அந்த வீரம் தமிழனின் அடையாளமாகும் போரில் முதுகை காட்டி மரணம் அடைந்தவனின் தாய் அவன் தாய்ப்பால் கொடுத்த மார்பை அறுத்தி என்று வரலாறு கூறுகிறது ஆனால் புலம் பெயர்ந்த நாட்டில் என்ன நடக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு பயம் மனைவியை வேலைக்கு அனுப்புவதற்கு பயம் வேலை நாளுக்கு இருக்குமா என்று தட்டி கேட்க பயம் விட்டு கொடுக்க பயம் சிரிக்க பயம் ஏன் இந்த போட்டியில் பேசுவதற்கு கூட பயம் இப்படி எல்லாவற்றுக்கும் நம் பயப்பயந்து கொண்டிருக்கின்றோம் தமிழின் அடையாளமான வீரம் புலம் நாடுகளில் பின்னடைகிறது என்பதில் என்ன எந்த சந்தேகமும் அல்ல நடந்த அவர்களே நேற்று இந்த தலைப்பையே யோசித்துக் கொண்டு தூங்கப் போனேன் கனவில் பாரதி கண்ட பராசக்தி என் தோன்றினால் அவளிடம் புலம் பெயர்ந்ததால் நான் பலவும் பெற்றேன் பலவும் இழந்தேன் என்றேன் தமிழ்னாக நான் விரும்பும் ஒன்றையாவது தக்க வைக்க முடியுமா என்று கேட்டேன் என்ன இழந்தாய் என்ன பெற்றாய் என்று கேட்டால் வாசல் கோலம் இழந்தேன் ஆனால் அதிகாலை தூக்கம் பெற்றேன் பாரம்பரிய கூழ் இழந்தேன் ஆனால் பனி கூழ் பெற்றேன் மானம் காக்கும்ன் ஷர்ட் பெ வைத்தியத்தை இழந்தேன் ஆனால் பிற நாட்டு மருத்துவத்தை பெற்றேன் தாத்தாவுடன் தொடர்பை இழந்தேன் ஆனால் ஐபோன் பெற்றேன் இட்லி எழுந்தேன் ஆனால் பர்கர் பெற்றேன் பொங்கல் பானை இழந்தேன் ஆனால் பொங்கல் குக்கர் பெற்றேன் பெற்றேன் அறத்தை மரத்தை நட்பை இழந்தேன் கலாசாரத்தை இழந்தேன் பண்பாட்டை இழந்தேன் கோபத்தை வெக்கத்தை இழந்தேன் மரபை இழந்தேன் பராசக்தி இன்று நான் தமிழன் என்ற அடையாளத்தை மட்டும் தக்கவைக்கு நினைக்கின்றேன் தருவாயா என்று கேட்டேன் அதற்கு பராசக்தி சிரித்தாள் அடையாளத்திற்கு தேவையான இத்தனை இழந்து தமிழன் என்ற அடையாளத்தை மட்டும் தக்கவைக்க நினைக்கின்றாயே இன்று நீ அறிவையும் கூறி மறைந்தால் அந்த கூறுகின்றேன் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் என்னவென்று தெரியாமலே அதன் பயன் என்னவென்று புரியாமலே நம் அடையாளத்தை துளைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆணித்தரமாக கூறி விடை நன்றி வணக்கம் இந்த தீபாவளிக்கு எனக்கு புது ஆடை கிடைச்சது நல்ல பலகாரங்கள் கிடைச்சது ஒரு விஷயம் விட்டு போச்சேன்னு ஒரு சின்ன வருத்தம் சரவெடிதாங்க அது அந்த குறைய இன்னைக்கு பிரீத்தி தீர்த்து வச்சிட்டாங்க அப்படிதாங்க இருந்தது அவங்களுடைய பேச்சு அவங்க பயம் பயம்னு சொல்லும் பொழுது ஆமாம் நாளைக்கு வேலை இருக்குமான்னு பயம் அத நினைச்சே இன்னைக்கு நமக்கு சிரிக்கவும் பயம் இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது தமிழ் மட்டும் பேசினா போதுமா அது மட்டும் நம்மளுடைய அடையாளம் ஆகுமா கேக்குறாங்க கோப இழந்தேன் வெட்கம் இழந்தேன் வீரம் இழந்தேன் இழந்தேன் பொழுது என்னடா வாழ்க்கைல கொஞ்சம் பொறுங்க சாலை காவியா சாலை மணிமுடியன் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களின் அடையாளம் முன்னேறுகிறது அப்படின்னு பேச வராங்க இங்கு வருகை தந்திருக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் எதிரணியில் உள்ள தோழ தோரிகளுக்கும் அணியினுள்ள சக தோழிகளுக்கும் மற்றும் இங்குள்ள பெற்றோர்களும் பார்வையாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் எதிரணியினர் கூறிய சில விடயங்களுக்கு திருத்தம் செய்ய உள்ளேன் எதிரணியினர் தக்காளி ரசத்தில் கரைத்தால் அது கரைந்து போகும் அதுபோலவே நாம் அடையாளமும் கரைந்து போகும் என்று கூறியிருந்தார் முதலில் தக்காளியை தமிழர்களுடன் ஒப்பிடுவதே தவறு அவ்வளவு எளிதாக தமிழையும் நம் அடையாளத்தையும் விட்டு போக தோழி இது விவாதமேடே வகுப்பு அல்ல என்று நினைவூட்டுகிறேன் புலம் நாட்டில் நமது அடையாளம் முன்னேறிக் கொண்டு வருகிறது என்பதை வாதாட நான் வந்துள்ளேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி புலம் பேர் நாடுகளில் பல்வேறு விதமான வழிகளில் நம்முடைய தாய்மொழி முன்னேற்றம் அடைகிறது இதோடு முக்கிய அங்கமாக தமிழ் பாடசாலைகள் விளங்குகின்றன நம் மொழியையும் கலாச்சாரத்தையும் தமிழ் பிள்ளைகளுக்கு கற்றுக் வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கிய தமிழ் பாடசாலை இப்பொழுது பல்கி பெருகி பல மாணவர்கள் பயிலும்படி வளர்ந்திருக்கிறது சுவிட்சர்லாந்தில் ஏழத்தாழ நாற்பது தமிழ் பாடசாலைகள் இருக்கிறது என்றால் இது தமிழர்களின் வளர்ச்சியைதான் காட்டுகிறது அல்லவா மேலும் அவுஸ்திரேலியாவில் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுக்க முடிகிறது என்றால் அது நம் அடையாளத்தின் முன்னேற்றத்தின்தானே காட்டுகிறது ஏன் எதிரணியில் இருக்கும் என் அன்பு தோழி ஹரிணி கூட எங்களுடன் உயர்தர பரீட்சைக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்து தமிழர்களின் அடையாளத்தை நிலைநாட்டுகிறார் ஆனால் இன்றோ அதற்கு எதிராக பேச வந்திருக்கிறார் இது என்ன அநுாயம் நடுவர் அவர்களை இதனை கவனித்துக் கொள்ளுங்கள் அது செக் நாட்டில் வாழ்ந்த பேராசிரியர் யோசலா வசேக் என்பவர் பல்கலைக்கழகத்தில் தமிழை நன்கு கற்றறிந்து தமிழில் உள்ள திருக்குறள் பகவத்கீதை மகாபாரதம் போன்ற நூல்களை செக் மற்றும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அதுமட்டுமல்லாமல் தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிக் கல்வி தலைவராக இருந்து அங்குள்ள மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரும் பாடுபட்டார் தே மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதியார் கண்ட கனவை தமிழர் அல்லாதவர் கூட நிலைநாட்டியதால் நம் தமிழ் அடையாளம் முன்னேறிக் கொண்டுதான் வருகிறது என்று சொல்ல வேண்டும் அல்லவா அது கனடா நாட்டை சேர்ந்த தமிழர் ரவி குக்தாசன் என்பவர் தமிழில் வளர்ச்சிக்கு இரண்டு மில்லியன் டாலர் நிதி அன்பளிப்பை தாம் படித்த பல்கலைக்கழகத்திற்கு வழங்கியுள்ளார் இந்த நிதியை பயன்படுத்தி தமிழ் பாட கற்க நெறிகளை விரிவாக்க முடியும் என்றும் தமிழர்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை வளர்க்க இவர்கள் வழிகாட்டியுள்ளார் இதன் மூலம் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள தமிழர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து தங்களால் இயன்ற நிதி உதவிகளை அளித்து தமிழையும் தமிழரின் அடையாளத்தையும் வளர்க்க பாடுபடுகிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்று அத்துடன் ஒ பண்பலை வரிசை சிங்கப்பூரிலும் யு தமிழ் பண்பலை வரிசை அமெரிக்காவிலும் அவுஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் அவுஸ்திரேலியாவிலும் என்பவை தமிழ் ஒலிபரப்பு சேவையை செய்து வருகின்றன இஸ்தாபனங்கள் தமிழ் சிறுவர்களை அழைத்து தமிழ் வினாடி வினா போன்றவை மூலம் தமிழில் உரையாட உற்சாகப்படுத்துகின்றன இப்பொழுது நடக்கும் இந்த விவாதப் போட்டியே உதாரணமாகும் அவுஸ்திரேலியாவால் தமிழர்கள் அனைவரும் கேட்கும்படி நாம் இங்கு வாதாட வந்திருக்கிறோம் என்றால் அதன் முழு பெருமை தமிழையே சேரும் என்று கூறுவதில் பெருமை அடைகிறேன் இதன் மூலம் நாம் அடையாளமாகிய தமிழ் மொழி முன்னேறிக் கொண்டுதான் வருகிறது என்று கூற வேண்டும் அடுத்ததாக நம் உணவு விடயத்தில் பார்த்தாலும் நாம் நம் பாரம்பரிய உணவுகளைத்தான் உண்டு வருகிறோம் எதிர் தினமும் பீட்சா பர்கர் பாஸ்டா என்ற அயல் நாட்டு உணவுகளையா உண்ணுகிறார்கள் இல்லையே அவர்களும் நாம் உணவான இட்லி தோசை புட்டு சோறு என்பவற்றை தானே உண்ணுகிறார்கள் காவிரி யாரும் கை குத்தலரிசியும் மறந்து போகுமா என்ற பாடலுக்கு ஏற்ப நாம் எங்கு இருந்தாலும் நம் உணவை மறப்போமா அது நம் ரத்தத்தில் ஊறிய விடயம் அல்லவா அடுத்ததாக புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய நாம் நம் சிறுவர்களுக்கு தமிழ் கலைகளான பரதம் சங்கீதம் விருதங்கம் வீணை புல்லாங்குழல் போன்றவற்றை கற்றுக் கொடுக்கிறோம் இதன் மூலம் நம் அடையாளம் நிலைநிறுத்தப்படுகிறது மேலும் இங்குள்ள தமிழ் சங்கங்கள் தாயகத்திலும் மற்ற நாடுகளில் இருந்து பல தமிழ் கலைஞர்களை வரவழைத்து அவர்களின் திறனை வெளிப்படுத்தும் வாய்ப்பை அமைக்கின்றார்கள் இதன் மூலம் இங்குள்ள இளைஞர்கள் தமிழரின் அடையாளமாகிய கலைகள் மேல் ஆர்வம் ஏற்பட்டு அதை கற்றுக் விரும்புகிறார்கள் இது நமது வளர்ச்சியைதான் காட்டுகிறது அது மட்டுமில்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளில் நம் விழாக்களான பொங்கல் சித்திரை திருவிழா என்பவற்றை கொண்டாடி வருகிறோம் இதன் மூலம் என்னை போல் புலம்பெயர்ந்த நாடுகளில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பண்டிகைகள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் அதில் எவ்விதமான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி அறிந்து அதை கடைபிடித்து வர இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது இதன் மூலம் நம் அடையாளம் முன்னேற்றம் அடைந்து கொண்டுதான் வருகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும் எனவே புலம்பெயர்ந்த நாட்டில் தமிழர்களின் அடையாளம் முன்னேறிக் கொண்டுதான் வருகிறது தமிழன் என்று சொல்லடா புலம்பெயர்ந்த தேசத்தில் தலை நிமிந்து நில்லடா நன்றி வணக்கம் நல்ல சொன்னீங்க காவியா புலம்பெயர்ந்த நாடுகளில் குழந்தைகள் தமிழ் படிக்க நிறைய தமிழ் பள்ளிகள் திறந்து வைக்கப்படுகின்றன ஜியு போப் என்ற ஆங்கிலேயர் தன்னுடைய கல்லறையில் கூட தமிழ் மாணவன் என்று எழுதி வைக்க சொன்னார் இத்தாலியிலிருந்து வந்த பெஸ்கி தன் பெயரையே வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார் இதெல்லாம் கேட்கும் பொழுது அப்படி என்னதான் தமிழில் இருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது சாதி சமயம் எந்தவித ஏற்ற தாழ்வுகளும் கடந்து மனிதம் என்ற ஒழுக்க நெறி நம்முள் இருக்கிறது காவியா சொன்ன மாதிரி இசை கருவிகள் தமிழர்களின் மிக பெரும் ஒரு அடையாளம் இப்பொழுது இங்கே பர இசையை கொண்டுவர தொடங்கிவிட்டார்கள் எல்லோரும் இப்பொழுது கற்றுக்கொள்ளும் விதமாக அதனுடைய வசதிகளும் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை சரி இப்போ காவியாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே பொழுது அப்படியே முன்னேற்ற பக்கம் சாஞ்சிடலான்னு தோணுதில்ல இருங்க கொஞ்சம் காத்திருப்போம் இன்னும் அடுத்த வாரம் இது தொடர்கிறது சனிக்கிழமை பதினொன்றரை மணிக்கு கேட்க தவறாதீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறவிட்டாலும் அல்லது உங்களுடைய குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கும்படியாக நீங்கள் ஐடியூன்ஸ்லேயோ கூகுள் பிளேலயோ வேறு பாட்காஸ்ட் ஆப்ஸ்லேயோ குழந்தைகளின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய நிகழ்ச்சி அனுப்பியும் வைக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் இணைவோம் நேர்களை இது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் எண் நிகழ்ச்சி